ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நம அதிஷா கத்த கரண ப்ரவிச்ச ப்றக்ச்சேட்டா தயம் சைவிர பஞ்சமீர் இது முதல்த்துல அதாவது பதிமூணா ஷ்லோக்கத்துல ஆத்ம ஜானத்தை உபதேசிக்கூடிய சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிற இந்த கர்மத்துக்கு காரணமான அஞ்சு அம்சங்களை தெரிஞ்சுக்கோ அதை தெரிந்து கொண்டா நீ சித்த சுத்தி அடைஞ்சி ஞானத்தை பெறுவதற்கு உபயோகமாக இருக்குங்கிற அர்த்தத்தில் சொன்னார் அந்த அஞ்சு என்னங்கிறதை இங்க விளக்கி சொல்றார் முதல்ல அதிஷ்டானம் அதிஷ்டானங்கிறது இங்க வந்து செயல் புரியறதுக்கு இருப்பிடம் தத்துவபோதத்தில் படிச்சோமே சுகதுக்க போக ஆயத்தனம் ஆனா இந்த கர்மத்தை செய்கிறத்துக்கு ஒரு இருப்பிடமாக இருப்பது உடம்புதான் இந்த உடம்புல தான் நம்முடைய ஆசைகள் வெறுப்புகள் இன்பத் துன்பங்கள் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துறது இந்த உடம்புல தானே ஆகவே அதிஷ்டானம் செயல் புரிவதற்கு இருப்பிடமாக இருப்பது உடல் அதே மாதிரி கர்த்தா இந்த உடம்புக்குள்ள இருந்து கொண்டு விஜயானமய புருஷன் அதாவது புத்தியில பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் அகங்காரகா ஜீவாத்மான்னு அர்த்தம் கர்த்தா அம்சம் முதல்ல அதிஷ்டானம் உடம்பு ரெண்டாவது இந்த உடம்புக்குள்ள இருந்து கொண்டு செயல் புரிகிறவன் அப்புறம் கரண்சிதம் கரணம்னு சொன்ன ஞானேந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு அப்புறம் மனசு புத்தி எல்லாம் பன்னெண்டு துவாதசம் அப்படிங்கிறார்கள் அதாவது பன்னிரண்டு எண்களை உடையது பன்னிரண்டு அம்சங்களை உடையது இந்த கரணங்கள் அறிவு கருவிகள் அஞ்சு செயற்கருவிகள் அஞ்சு இதெல்லாம் கரணங்கள் எனப்படுகின்றன பிருத்தக் விதம்னா என்ன பிரிக்க முடியாம அதே சமயம் தனித்தனியா இருக்கு எல்லாம் சேர்ந்துதான் மனசோட சேர்ந்துதான் காரியம் பண்ணணும் ஆனா கண்ணு வேற காது வேற மூக்கு வேற அவைகளால் கிடைக்கிற விஷயங்களும் வேற ஆனா சேர்ந்தும் பிரிந்தும் மனசோட சேர்ந்து இருக்கு அதே சமயம் தனித்தனியா இருக்கு ஆக பிருத்தம் கரண்ச விஷ பிருதக் சேஷ்டாஹா விதவிதமான சேஷ்டைகள் செயல்கள்லாம் பண்றோம் நம்ம காரியம் பண்றதுல பல சேஷ்டைகள் இருக்கு ஆனா இங்க பிராணன் அபானன் வியானன் உதானன் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருக்கிற காற்று தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பிராணன் இல்லாம நாம செயல் புரிய முடியாது ஆக கரணங்கள் இல்லாமலும் செயல்கள் அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிராணவாயுக்கள் அது மாத்திரமில்லை இதுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்கு எல்லா தெய்வம் இருக்கு கண்ணுக்கு சூரியன் சக்ஷ சூரிய ஸ்ரோத்ரஸ திக்தேவதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத தேவதைகள் தெய்வங்கள் அதற்கு அருள் புரிகின்றன என்பது நம்முடைய ஆழமான சாஸ்திர பிரமாணத்தினால தெரிஞ்சுக்கக்கூடிய ஜானம் ஆகவே அவர்களும் இதில் பங்கு கொள்ளார்கள் ஆகவே நாம செயல் உடம்பு இருக்கணும் இந்த உடம்புக்குள்ள இருந்து செயல் இருக்கணும் அதற்கான கருவிகள்லாம் இருக்கணும் பலவிதமான செயல்களும் நாம செய்கிறோம் மனசினாலையும் வாக்குனாலையும் உடம்புனாலையும் செய்கிறோம் உடம்புக்குள்ளேயும் பிராணன் பலவிதமான சேஷ்டைகளை செய்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் அதற்குரிய தெய்வங்களுடைய அருளும் தேவைப்படுகிறது இப்படி கர்மத்தில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு அம்சங்களை தெரிந்துகொள்